சாஃப்ட்வேர் எல்லாம் பயன்படுத்துறது தானே நம்ம வீட்டுல நம்மளுடைய சொந்த தேவைகளுக்காக இருக்கோம் சென்னை சிட்டியில இருக்கிற நாம வந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்காக சாப்ட்வேர் மின்பொருள் பயன்படுத்துறோம் அப்படித்தானே கொஞ்சம் இன்டராக்டிவ் செஷனா இருக்கட்டும் நான் கொஞ்சம் பேசும்போது தொடர்ச்சியா பேசுறேன் ஏன்னா அந்த விஷயங்கள் தெரியணும் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் சொல்ல போறேன் அதனால நம்ம எல்லார் வீட்லையும் கம்ப்யூட்டர் முதல்ல இருக்கு சரியா கம்ப்யூட்டர் முதல்ல இருக்கு அப்போ கம்ப்யூட்டர் வாங்கும்போது நாம எது எதுக்கெல்லாம் விலை கொடுத்தோம் எது எதுக்கெல்லாம் விலை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டரோட விலை செவன் தௌசண்ட் அந்த பே பண்ணிருக்கோமா நம்ம கம்ப்யூட்டரோட கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் என்னோஸ் நம்ம பில்லுல அந்த மாதிரி எக்ஸ்பிக்குமா போட மாட்டாங்களா இல்லோஸ் அதோட சேர்த்து அதோட சேர்த்துமா லையல الدنياல இன்ஜினியர் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க சரி நாமளே இன்னிக்காவது ஏதாவது ஒரு exe file இப்போ google tab download பண்ணிருக்கலாம் இல்ல firefox download பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி விஷயம் download பண்ணி அந்த exe file double click பண்ணிரோமா ஒரு microsoft office word microsoft word அத வந்து நம்மளே tally ரொம்ப பாப்புலர் அப்ளிகேஷன் இதெல்லாம் download பண்ணி இன்ஸ்டால் பண்ணினா முதல்ல ஒரு screen வரும் nsl end user license agreement அப்படி ஒரு screen வரும் so any user license agreement la avu enna irukum appdi ketaka you don't own the software you are authorized only to use the software so this is an exclusive property of license so to use so. this is an exclusive property of so and so as long as some other great provisions allow you you agree to use the software with these terms and conditions appdi solli irukka சோ அப்போ உண்மையிலேயே சொல்ல போனோம்னா நம்ம கம்ப்யூட்டர் காஸ்ட் இருபத்தி ஏழாயிரம் இல்ல இருபதாயிரம்னா கூட நாம வாங்கக்கூடிய சாப்ட்வேரும் சார்ஜபிள் இட் மீன்ஸ் பே பண்றது இல்லை அப்போ அந்த சாப்ட்வேரை யார் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அவங்க அப்படி அதை ஃப்ரீயா எடுத்துக்கிறதுக்கு அனுமதிக்கல இருந்தாலும் நாம வந்து அத மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ அப்போ இதுதான் சாப்ட்வேர் பைரசி அப்படின்னு சொல்றது அப்போ இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமுமே இருக்கு பெரும்பாலான ஒட்டுமொத்த அதர்தான் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வரைக்கும் கீழே பள்ளிக்கூடங்கள்ல காலேஜஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகும்பொழுது மாணவர்களா இருக்கட்டும் ஆசிரியர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே சரி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அடிப்படையில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் உதாரணத்துக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கம்ப்யூட்டர் வாங்குறோம் அப்படின்னா அதுல நாம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய சாப்ட்வேரோட விலை அப்படின்னு பாக்கோம்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட குறைஞ்சபட்ச விலை நாலாயிரம் ரூபாய் அதுக்கு மேல போடுற ஆபீஸ் குறைஞ்சபட்ச வேலை ஒரு ஆறாயிரம் ரூபாய் அதுக்கு மேல ஏதாவது ஆன்டி வைரஸ் ஏதாவது போட்டோம்னா அது வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் சேர்ந்து நாற்பதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஹார்ட்வேர் காஸ்ட்டுக்கு சமமா சாப்ட்வேர் காஸ்டும் அதுல உண்டு ஆனா பெரும்பாலும் நாம யாருமே நான் அதை விட்டு வெளில வந்து ரெண்டு வருஷம் ஆனது நாம யாருமே அப்படி கொடுக்கறது கிடையாது ஆனா அந்த சாப்ட்வேர்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ இது எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லி காமிச்சிருந்திருக்கிற பில் கேட்ஸின் சரியா தப்பா தப்புதான் திருட்டு அப்படின்னு நம்ம சொல்ற நாம திருடர்கள் திருடக்கூடாது திருட்டு ஊழல் எதிர்க்கிறோம் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சோம் விலை கொடுத்து வாங்காமல் சரி இது ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கம்ப்யூட்டரை நாம இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி பயன்படுத்துறோம் அது அவர் அதை தவிர இன்னும் கொஞ்சம் டீப்பா போறோம் நாம ஒரு பைக் வாங்குறோம் அந்த பைக்க கடகார கிட்டே வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம தேவைக்கு மாதிரி மாத்திக்கிறோம் ஒரு ரெடிமேட் கிளாத்தே வாங்குறோம் இந்த ரெடிமேட் கிளாத்தே வாங்கினா கூட நமக்கு தேவையான மாதிரி ஏதாவது ஸ்டிச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எம்ப்ராய்டரி வேற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி அப்போ நம்மளுடைய தேவைக்கு மாதிரி அதை வந்து மாத்திக்கக்கூடிய ஒரு உரிமை தான் எல்லா பொருளும் தருது இப்போ என் கடையில இருந்து வாங்கினேன் அப்படிங்கிறதுனால இந்த அரிசியில வந்து நீ பிரியாணி மட்டும் தான் செய்யலான்னு ஒரு மளிகை கடைக்காரன்னு சொல்ல முடியுமா இல்ல என் தோட்டத்திலேருந்து விளைஞ்சது நான் தான் வேர்வை சிந்தி வந்து நிச்சயமா பயிர் பண்ணிருக்கேங்கிறது தெரியும் ஒரு தோட்டத்தினுடைய அந்த ஒரு விவசாயிக்கு அப்போ அது வந்து பயிர் அழிக அவர் ரொம்ப மெனக்கட்டு காப்பாத்திருக்கலாம் அவருடைய வேர்வை சிந்தி ஐயோ என் பயிரெல்லாம் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் சிந்தி காப்பாத்திருக்கலாம் இப்போ பெரிய மழை இன்னைக்கு அதுல இருந்து தன்னுடைய பயிரை காப்பாத்திருக்கலாம் அதுல இருந்து அந்த விளைச்சல் வந்திருக்கலாம் அப்படி ரத்தம் சிந்தி காப்பாத்தின என்னுடைய இந்த தானியத்தை இதுல இருந்து நீ விதை ஆக்கி நீ வந்து வேற இடத்துல பயிர் பண்ணக்கூடாதுன்னு இல்ல இதுலேருந்து வந்து இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் நீ வந்து சமைச்சு சாப்பிடலானோ அந்த விவசாயிக்கு சொல்றதுக்கு உரிமை உண்டா இல்ல ஒரு எந்த ஒரு பொருளை தயாரிக்கிறவருக்கும் அந்த மாதிரி வாங்குறவங்க நிர்பந்திக்கிறதுக்கு உரிமை இருக்கா உரிமை இருக்கா இல்லையா கிடையாது ஆனா நாம பயன்படுத்துற இந்த சாப்ட்வேர்க்கு மட்டும் அப்படி ஒரு உரிமையை அதை தயாரிக்கிறவங்களுக்கு ஏன் கொடுத்து வச்சிருக்கோம் that is the another question that i want to ask amle amle check check appo indha nilai maaraduma vendama appo adukana mattru vali iruka illaya appdi pa adu iruka illaya theriyuma theriyadha chudunga license ta vaangina kuda you cannot change you can archana you are not the owner of the software you are authorized to pay 100 rupees per year to use a software anda software-a payanpaduthadhukku 3000 rupees vaadhaikira adu ungalukku நாம அப்படிதான் சமுதாயமும் இந்த புத்தகத்தை ஏழையா இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் அப்படி இல்லைன்னா என் கூட படிக்கிற என்னொந்தர் அவருக்கு நான் பகிர்ந்துக்கும் பொழுது அந்த கடற்காரர் வந்து எங்கிட்டேருந்து வாங்கின புஸ்தகம் இது அதனால நீ வேற யாருக்கிட்டையாவது கொடுத்தாக்க எங்ககிட்ட கேட்டுட்டு கொடுக்கணும்னு சொல்லலாமா சொல்ல முடியாது அப்ப சாப்ட்வேர் மட்டும் நாம நல்ல அந்த அந்த அதே அந்த பகிர்ந்துக்கூடிய பகிர்ந்து வாழ்ந்த நன்னெறியில நாம என்ன பண்றோம்னா காபி பண்ணி கொடுக்க தான் செய்யறோம் அதனாலதான் எல்லாரும் இன்னைக்கு வந்து விண்டோஸ் பயன்படுத்துறோம் அதை வந்து பிரபலமா இருக்கு எல்லாம் செஞ்சிருக்கு ஆனா, அந்த அந்த வெண்டர் என்ன இது ஒரு காலத்துல டிஸ்க்கும் அக்ரிமெண்ட் இருந்தது கவசாயிக்கும் அக்ரிமெண்ட் இருந்தது கொஞ்சம் காலம் கழிஞ்சது அவங்களே இப்போ அவங்களுடைய பைக்ோ அவங்க வந்து இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா டிவிஎஸ் கிட்ட வந்து எங்கிட்ட இருந்தா நீ தொழிலே கத்துங்க இப்ப நீ வந்து எனக்கே போட்டியா வரக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி சொல்றதுக்கு அனுமதி இருக்கா இருக்கா கிடையாது பேர் எல்லாமே. என்ன என்கிட்ட ஒரு சாப்ட்வேர் கிடைக்குது இல்ல என்கிட்ட ஒரு பொருள் வருது அந்த பொருளை நான் கத்துக்கிறேன் முதல்ல வந்து அதை பத்தின அறிவு எனக்கு எதுவுமே கிடையாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொருளை பத்தின அறிவை வந்து நான் எனக்கு நான் அதை எடுத்துக்கிறேன் அப்போ அதுல வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அதனுடைய நுட்பங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்றேன்னா அதுல புதிய வசதிகள் பலவற்றை சேர்க்கிறேன் அப்படி சேர்க்கும் பொழுது அதை வந்து நான் அப்போ எந்த நிலையில அது என்கிட்ட வந்ததோ அந்த நிலையை விட ஒரு உயர்ந்த நிலைக்காக நான் மறுபடியும் ஆக்குறேன் ஒரு பெரிய கம்பெனியா வெளிநாடுகளுக்கு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில கடந்த இருபது வருஷமா இருக்கோம் நமக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர்ல ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் பைக் கிடைக்குது நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பிராண்ட் ஆஃப் சைக்கிளாவது கிடைக்குது நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பிராண்ட் ஆப் டிவி கிடைக்குது ஆனால் அது என்ன காரணம் அப்படின்னா இந்த இதெல்லாம் அதை அனுமதிக்கல யூரோப்ல போனால் இட் இல்டி ஆப்பிள் இங்கே வந்து ஒரு இந்த இப்படி மட்டும் இருக்கே அது ஏன் சரி நமக்கு அனா வந்து பொருளும் ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கறது ஏன்னா ஒரு பைக்கை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அந்த உற்பத்தி பண்றதுக்கு தேவை அதே மாதிரி அந்த மொதல் செய்யறதுக்கு தேவையோ எவ்வளவு உப்பு தேவையோ அதே அளவுக்கு அந்த இரண்டாவது சப்பாத்தி செய்யறதுக்கும் ஆனா சாஃப்ட்வேர் ஒரு தடவை அந்த ப்ரா அடுத்த அப்படி இருக்கும் இந்த இந்த இப்படி செய்யறது ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு கட்டு செல்லும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்படி கூடாது வழி என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன தவறு நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இந்த அதுக்கப்புறம் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரிங்கிறது எப்படி மாறிச்சு அது எப்படி இன்னைக்கு வந்து சிலருக்கு மட்டும் ஒரு பெரிய ஒரு பார்ச்சூனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இப்ப பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலாம் பார்த்தோம்னா அந்த பீரியட்ல இந்த சாப்ட்வேர் அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப ஒரு ஒரு சாதாரண யூசர் பார்க்கும் பொழுது நமக்கு திரையில தோன்றக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பைனரி அப்படின்னு சொல்லுவோம் புரியட்ல இருக்கோம் புரியக்கூடிய பெரிய இடத்துல இருக்குது மொழி பெயர்த்து கம்ப்யூட்டருக்கான ஒரு ஆணைய மாத்தி கொடுக்கும் இப்போ ஒரு சோர்ஸ் கோட் எனக்கு தெரியணும் இந்த சோர்ஸ் கோட் மனிதர்களால் ஏற்றப்பட்ட மனிதர்களுக்கு புரியக்கூடிய தெரிஞ்சாதான் ஒரு சாப்ட்வேர் என்னுடைய தேவைக்கு மாதிரி என்னால் மாத்திக்க முடியும் அப்போ என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கக்கூடிய மென்பொருளைதான் நான் பயன்படுத்த விரும்புறேன் அப்போ இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பாலான சாப்ட்வேர் அந்த மாதிரி கிடையாது தொள்ளாயிரத்தி அந்த எழுபதுல இருந்து எண்பது வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பெரும்பாலான சாப்ட்வேர்ஸ் எல்லாமே மென்பொருட்கள் எல்லாமே சோர்ஸ் போடுன்னு நான் சொல்லக்கூடிய மனிதர்களால் புரிந்து அந்த சோர்ஸ் கோடும் பைனரியும் சேர்ந்துதான் உங்களுக்கு வரும் இப்படி சோர்ஸ் கோடும் பைனரியும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு சிந்தனைய வச்சு அந்த மென்பொருளை உருவாக்கினவர் வந்து அந்த மென்பொருளை படைச்சிருக்கலாம் அது உங்க கைக்கு வந்திருக்கலாம் அப்ப அதுல சின்ன மாற்றங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம் அந்த மாற்றங்கள் செய்யணும்னா நீங்க மறுபடியும் அதை யாரு அவங்க கிட்ட போகணுங்கிற கட்டாயம் கிடையாது அப்போ ஒரு வண்டி எப்படி நம்ம கிட்ட ஒரு பைக் இருந்தா கூட அதை யார்கிட்ட இந்த வாங்கினோமோ அவங்க கிட்ட ரிப்பேர் பண்ணிக்காம நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் போய் ரிப்பேர் பண்ணிக்கோமோ அந்த மாதிரி சாப்ட்வேர் எழுத தெரிஞ்ச யார் வந்து அதை மாத்தலாம் ஒரு உதாரணத்துனாக்க இந்த மாசாச்சு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு அமெரிக்கால இருக்கு அந்த மாசாச்சூசஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப்னு ஒண்ணு உண்டு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப்ல சாதாரணமா பெரிய பெரிய நிறுவனங்கள்ல அந்த கல்வி நிறையங்களுக்கு ஏதாவது ஒன்று ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு சில கொடுத்துட்டாங்க மொத முதல்ல ஜெராக்ஸ் நிறுவனம் வந்து ஒரு பிரிண்டர் வந்து அவங்க கொடுத்து கொடுத்தாங்க அங்கே இருக்கிறவங்களே ப்ரோக்ராமர்ஸ் இது தவிர அந்த ஜெராக்ஸ் கம்பெனிலயும் ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க அப்போ இவங்க கொடுத்த அந்த ஜெராக்ஸ் மிஷினோட சோர்ஸ் கோடும் சேர்த்து கொடுத்தாங்க நான் பிரிண்டருக்கு கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேர் வருந்தானே பிரிண்டரோட ஒரு சீடி வருந்தானே அப்போ அந்த சாப்ட்வேர் கொடுத்தாங்க அந்த சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடும் சேர்த்து கொடுக்குறாங்க அப்போ சாஃப்ட்வேரோட சாஃப்ட்வேர் சேர்த்து கொடுத்தனால என்ன ஆச்சு அது பிரிண்டர் மிஷின் எங்கேயோ பிரிண்டர் இருக்க போது எல்லாரும் ஒரே பிரிண்டர் தான் அப்போ நிறைய பேர் அந்த ஒரு பிஸியான ஒரு ஆஃபீஸ்ல நிறைய பேர் பிரிண்ட் கொடுப்பாங்க நிறைய பேர் பிரிண்ட் அவுட் கொடுக்கும்பொழுது என் பிரிண்ட் அவுட் முடிஞ்சுதா என் காரியம் முடிஞ்சுதா இந்த கம்ப்யூட்டர்லேருந்து அங்க போன சிக்னல் வந்து முடிஞ்சிடுச்சா அப்படின்னா இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு சிக்னல் திரும்பி வரும் அப்ப இவர் வேற வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அங்கே சிக்னல் வந்தோம்னா இவர் போய் என்ன பண்ணுவாரு அவருடைய பிரிண்ட் மட்டும் எடுத்துட்டு வந்துடுவார் என்னுடைய முடியும்பொழுது எனக்கு சிக்னல் தர முடியும் அந்த முடிஞ்ச அந்த வேலையை எழுதி இது கொஞ்ச காலம் இப்படி இருந்தது மறுபடியும் இதே ஜெராஜ் கம்பெனி ஒரு பெரிய லேசர் பிரிண்டர் டெக்னாலஜி அமெரிக்காலதான் அறிமுகமாகும் இது புது பிரிண்டர் வேலை செய்யணுமே நம்ப பிரிண்டர்ல அந்த வேலை செய்யறதுக்கான வசதிகள் இல்ல அப்போ இவங்க எல்லாம் கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அந்த சோர்ஸ் கோடு ஏன் இல்லாம இருக்கு போனது ரூபா தான் இல்லாம இருக்கு நாங்களே செஞ்சுப்போம் கிட்ட ஒரு லட்சம் வாங்கிடுச்சு தெரியும் தான் நானும் சி ப்ரோகிராமர் தான் அப்போ எப்படி நானே படிச்சு நானே மாற்றிப்பேன் நானே அது என்கையும் கொடுக்க மாட்டேங்கிறேன் கொடு எனக்கு நாங்களே பாத்துக்கணும் அதை அதெல்லாம் கொடுக்க முடியாது அது வந்து எங்களுடைய பயன்படுத்த அந்த ிட்ட பகிர்ப்பா அவர் திருத்துவார் இல்லைன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அவருடைய அறிவும் சேர்த்து அதை மேம்படுத்துவார் எந்த ஒரு இன்வென்ஷனுமே இன்னொருத்தருடைய அந்த ஷோல்டர்ல இருந்துதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எதுவுமே தனியா கண்டுபிடிக்கப்பட்டது இல்லை அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த தெரிஞ்சு கம்பெனிகள் முயற்சி செய்யும் இது தவறு இந்த மாதிரி நடக்கக்கூடாது ஒரு ஆப்ரேட்டிங் யாருக்கும் வந்து ஒரு சாப்ட்வேர் போகுதோ அந்த சாப்ட்வேர் போகக்கூடிய அந்த யூசர் வந்து அவருடைய சேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கக்கூடிய உரிமை பெற்று இருக்கணும் அத வந்து அந்த யார் தராங்களோ அந்த வெண்டர் வந்து லாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறே இருந்தது இது சாதாரணமா பார்த்தோம்னாக்க காலாகாலமா இருந்துட்டு வர ஒரு கலாச்சாரம் தான் அறிவை பகிர்ந்துக்கிறது அதை மூடணும் இது வந்து அந்த எண்பதுகளின் அந்த எழுபதுகளின் கடைசி கட்டம் எண்பதுகளின் துவக்கத்துலதான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் பரவ ஆரம்பிச்சது புது விஷயம் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோட் மூமெண்ட் அப்படிங்கிற இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அவர் ஆரம்பிக்கிறார் அப்போ அதுக்கு அடுத்தது இந்த அந்த திட்டத்துக்கு வந்து ரொம்ப தரமான ஒரு கட்டமைப்பு அதே கட்டமைப்பு ஒரு operating operating system operating system அந்த உங்களுக்கு இந்த முழு சுதந்திரங்களையும் கொடுக்கும் Richard Stallman free software movement குளு வந்து ஒரு முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட உருவாகிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு காலகட்டங்கள்ல அப்போ ஆனா கடைசியா அந்த மையப்பகுதி பகுதி பேர் கர்னல் பேரு அந்த கர்னல் தான் என்ன பண்ணணும்னா நாம குடுக்கிற கட்டளைகளை இருக்கக்கூடிய அந்த வன்பொருட்கள் அந்த ஹார்ட்வேர்ஸ்க்கு கொடுத்து அந்த நம்ம வேலையை வந்து வாங்கி நமக்கு செஞ்சு தரும் சோ அந்த முக்கியமான அந்த கர்னல் ப்ராஜெக்ட் அப்படிங்கும் பொழுது அவங்க புரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மாணவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கென்ஸ்கின்னு இருக்கு அந்த பல்கலைக்கழகத்துல படித்த மாணவர் தன்னுடைய அந்த போஸ்ட் கிராஜுவேட் முதலிலை பட்டப்படிப்புக்காக நான் வந்து ஒரு கெர்னலே டெவலப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி மூணு வருஷமா டெவலப் பண்ணிட்டு இருக்காரு அது வந்து மினிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கர்னல் கரு அது வந்து இந்த டனன் பாம்னு இன்னைக்கு எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிச்சவங்களுக்குலாம் அந்த புக்கு தெரியும் அவர்களுடைய அந்த இது அவருடைய அந்த மாணவர் அப்போ அவர் வந்து அந்த மினிக்ஸ் மாதிரி நான் வந்து குறைகள் இருக்கு அப்போ அது மூடி இருந்த அந்த கர்னல் வந்து மெயில் பண்ணி எல்லாருக்கும் கேட்கிறாரு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கர்னல் டெவலப் பண்ணியிருக்கேன் இதை வந்து என்ன முழுசா பூர்த்தி செய்ய முடியல இத உங்களால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்க நான் இது அப்படி கொஞ்சம் மாறுதல்களோட இதோட சேர்ந்து ஒரு முழுமையான நமக்கு கிடைக்குது முதன் முதல இயக்கத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வாக்கு என்ன பார்த்தோம் அந்த நாலு சொல்றீங்களே இந்த நாலு ஃப்ரீடம் என்ன நாலு சுதந்திரங்கள் என்ன அப்படின்னா இந்த குன் ஆபரேட்டிங் கிடைச்சது இதை வச்சு என்ன செய்ய முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மென்பொருளை உங்களால பயன்படுத்த முடியும் இதுதான் முதல் விஷயம் எந்த எதன் பொருட்டும் உங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மென்பொருளை பயன்படுத்த முடியணும் அதை சாதாரணமா நீங்க பயன்படுத்தலாம அதுல அதாவது அதை என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையை வாங்கிக்கிட்டு அத வந்து பயன்படுத்திக்காக கூட பயன்படுத்தலாம் அதுக்காகவும் பயன்படுத்தலாம் இப்படி எந்த பொருட்டும் உங்களால வந்து ஒரு மென்பொருளை பயன்படுத்த முடியும் அப்படி ஒரு மென்பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்குமா எஜுகேஷனுக்காக ஒரு லைசன்ஸ் தராங்க யூசர்ஸ்க்காக ஒரு லைசன்ஸ் தராங்க அதே தவிரவேரை உபயோகப்படுத்துவராக என்னுடைய தேவைக்காக எனக்கு கிடைத்த மென்பொருளை என்னால் மாற்ற முடிய வேண்டும் மாற்றி பயன்படுத்த முடிய வேண்டும் அப்போ ஒரு சாப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அத வந்து நான் மெக்கானிக் கிடையாது வண்டி ஓட்டுறேன் வாங்கினவங்க கிட்டதான் வந்து அந்த வண்டியை போய் ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இன்னொரு மெக்கானிக் கிட்ட கூட போய் என்ன பண்ண முடியும் அதே பண்ணி வாங்கிக்க முடியும் அப்போ இப்படி முதல்ல எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் என்னால பயன்படுத்த முடியும் என்னுடைய வாசித்து புரிஞ்சுக்கக்கூடிய கம்ப்யூட்டர் மட்டும் புரிஞ்ச லாங்குவேஜ்ல இல்லாம இந்த ஹியூமன் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் கோட் மூல நிரல்கள் அது கிடைச்சாதான் நம்மளால அந்த ப்ரோக்ராம் நம்மளுடைய தேவைக்கேட்ட மாதிரி சுதந்திரம் எப்படி புத்தகத்தையோ இல்ல வந்து ஒரு பேனாவையோ இல்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் தண்ணியோ நம்மளுடைய நண்பர்களுக்கோ இல்ல வந்து அயலானவர்களுக்கோ கொடுத்து பகிர்ந்துக்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சாப்ட்வேரை மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்க முடியணும் சாதாரணமா பள்ளிக்கூடத்துல எல்லாருக்கும் பகிர்ந்து வாழணும்னா சொல்லி தருவாங்க அப்புறம் தான் யாருக்கும் ஒரு கலாச்சாரம் வந்து உருவாச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சாப்ட்வேர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருந்துருக்கோம் அப்போ மூணாவது சுதந்திரம் நம்ம கிடைக்கக்கூடிய மென்பொருள் நாம அதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கும் பொழுது அத அந்த மென்பொருளை உருவாக்கியவரோ வேற யாரோ தடுக்க கூடாது நம்மள வந்து அது நாம யாரையும் கேட்டாமலே நம்மளால பகிர்ந்துக்கூடிய சுதந்திரத்தை நமக்கு தரணும் அப்படிங்கிறது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க நான் மறுபடியும் சொன்ன மாதிரி அந்த சாப்ட்வேர் வாங்கிட்டேன் அந்த சாப்ட்வேர்ல நான் மாற்றங்கள் செஞ்சிருக்கேன் அந்த மாற்றங்கள் வந்து அந்த ஒருநாள் சாப்ட்வேரை விட நல்ல மாற்றங்கள் நான் நான் முதல்லனா கூட இன்னொரு தரத்து செய்ய வச்சிருக்கேன் அப்போ எனக்கு கிடைச்ச அந்த வசதிகள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்போ அதை நானே வந்து ஒரு ப்ராடக்டா ரிலீஸ் பண்ணணும் பப்ளிக் அப்படிங்கும் பொழுது அந்த சாப்ட்வேர் வெண்டரோ இல்லை முன்னாடி அதை தயாரிச்சு அதை தடுக்க கூடாது அதை வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் என்னால் செய்ய முடியணும் அப்படி இருந்ததுன்னா அது வந்து அதுதான் அந்த பெண் கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய நாலாவது விஷயம் அதை வந்து லாப நோக்கத்துக்காகவும் என்னால் செய்ய முடியணும் இல்ல நான் நினைச்சேன்னா இலவசமாகவும் என்னால் கொடுக்க முடியணும் அப்போ இந்த மாதிரி நாலு சுதந்திரங்களை நாம பயன்படுத்தக்கூடிய சாப்ட்வேர் நமக்கு தந்தது அப்படின்னாக்க அத வந்து காஸ்ட் ஃப்ரீ கிடையாது போட்டிருக்காங்க யார் செய்ய அப்போ அந்தமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி வருஷமா அந்த மூவ்மெண்ட் இருந்திருக்கு அப்போ இந்த மாதிரி கிடையாது நான் மூடலாம் ஆனா அப்படி மூடக்கூடாது பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்மளை வந்து இப்படி உருவாக்கக்கூடியவர்கள் வந்து லாப் பண்றாங்க ஒரு இங்கே அப்படிங்கிறத உணரணும் இரண்டாவது தன்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கக்கூடிய சுதந்திரம் மூணாவது அந்த நிரலை அடுத்த பயன் பயன்படும் எண்ணம் கொடுத்து கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம் நாலாவது அதன் மாற்றங்களை செய்த பிறரு கம்பர் பண்றது அதாவது மனுஷங்களுக்கு புரிய அந்த சோர்ஸ் எடுத்து கம்ப்யூட்டருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு குறிப்போட ஒரு சிடிய முதல்ல அப்போ வந்து அதுக்கப்புறமா இருந்தாலும் ஒரு ஒண்ணு வந்தது அது படுத்து நீங்க ஒரு இந்த பதினைஞ்சு சிடி இருக்கிற அத்தனை ப்ராஜெக்டையும் எடுத்து தருவாங்க உங்களுக்கு அந்த இதெல்லாம் நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல போட்டா அதுல இருந்தே இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்போ சாதாரண அறிவுறுக்கிறவங்க கூட அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தது சரி இதெல்லாம் ஒரு ஹாபிஸ்ட் ஏதோ பொழுது போகாம செஞ்சுட்டு இருக்கிறவங்க வேலைக்குள்ள இருக்கே இது வந்து தொழில் ரீதியா இது வந்து வெற்றி அடைஞ்சாதானே எல்லாருக்கும் போக முடியும் தொழில் ரீதியா வெற்றி இல்லைன்னா யாருமே தீண்டவே மாட்டாங்களா ஏதோ ஒரு ஹாபியா பண்ணிட்டு இருப்பாங்க தோட்டக்கலை மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு தொழில் ரீதியா வெற்றி அடையணும் இந்த மாதிரியான திட்டங்கள் அப்படிங்கும்பொழுது ரெட் ஹேட் அப்படிங்கிற திட்டம் தான் அது வந்து ரொம்ப பெரிய அளவில் தொழில் ரீதியா இன்னைக்கும் கூட நீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த அளவுக்கு இது ஒரு வெற்றிகரமான ஒரு தொழில் ரீதியான தொழில் ரீதியிலும் வெற்றி தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தின திட்டம் வந்து இந்த ரெட் ஹேட் அப்படிங்கிற அதனால லாபம் அடைஞ்சாங்க இன்னைக்கு இந்தியால கூணால கூட இருக்கு அப்போ என்ன பல முற்றிலும் போட்டு கத்துக்கிறதுக்கு உரிமை கிடையாதுக்கு உரிமை கிடையாது பயன்படுத்தி எங்களுக்கு காலம் கட்டிட்டு இருந்தா இதை பயன்படுத்தலாம் வசதிகள் எதுவும் செய்யறதுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு முறைக்கு நேர்மாறா உங்களாரலாம் எங்க கிட்ட காப்பி உங்க ஸ்கூல்ல கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு உருவாக்க முறையில இந்த எதுவுமே உருவாக்கப்படுது அப்போ நேர் எதிரான முறை நாளைக்கு ஒரு நிச்சயமா அது நம்மள மாதிரி யாராவது எங்கோ செஞ்சுட்டு இருக்காங்க நிச்சயமா நம்ம கண்ணுல வரும் அந்த மாதிரியான முயற்சிகள் எங்க பார்த்தாலும் போயிட்டு இருக்கு சரிங்களா அப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய இயக்கமா உலகாவிய ஒரு இயக்கமா இந்த மாதிரி சில கம்பெனிகளுக்கு ஏன்னா டிஜிட்டல் எல்லாம் நம்ம சொல்றோம் நம்மளுடைய கம்ப்யூட்டரை யாரு கட்டுப்படுத்தணுங்கிறத வந்து நம்ம கம்ப்யூட்டரை நாம கட்டு நாம வந்து கட்டுப்படுத்த போறோமா இல்ல யாரோ ஒரு பெரிய கம்பெனி அவங்க கிட்ட வந்து தரவாத்து கொடுக்க போறோமா என் கம்ப்யூட்ட காரோ ஒரு பெரிய கம்பெனி வந்து என் கம்ப்யூட்டர் வந்து கட்டுப்படுத்த போக இப்படிங்கிற கேள்வி இருக்கு கம்ப்யூட்டரை நீங்களே கட்டுப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும் வேற யாரும் வந்து அத கட்டுப்படுத்த கூடாது அப்போ அந்த பிரைவசில இருந்து எல்லா விஷயங்களும் இதுல அடங்குது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு உருவாக்கும் முறையில இப்போ ஏகப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு கிடைக்குது ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ல இருக்க டெக்னாலஜின்னு சொல்லி நம்ம மேல கொண்டு திணிக்க முடியாம மற்ற விஷயங்கள்ல நமக்கு எப்படி அந்த சுதந்திரம் இருக்கோ அதே மாதிரி சுதந்திரம் பண்ண போறேன்னா இதெல்லாம் பெஸ்ட் விஷியமா சரி இந்த சர்வர் நான் வாங்குறேன் நான் ஒரு டெஸ்க்டாப் பாக்குறேன்னா அதுல இந்தந்த வஸ்துக்கெல்லாம் தேவையா நான் இந்த ኦப்பரேட்டிங் சிஸ்டம் சாய்ஸ் பண்றேன் இப்படி ஒரு சாய்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஒரு உரிமை இத வந்து நமக்கு கொடுக்கற ኦப்பரேட்டிங் சிஸ்டம் GNU slash GNU operating system அப்போ Debian, Slackware, Red Hat இப்படியே இந்த விஷயம் இன்னைக்கு பயங்கரமா அவங்கவங்க அவ்ளோமே தேவேக்கே तुम्हारी 말이 தன்னுடைய பகுதிகளில் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து மாற்றி அந்த மாதிரி விநியோகிக்கக்கூடிய அளவில் இருக்கு பேண்ட்ரியா வந்தது அப்புறம் சூசே வந்தது இன்னும் எத்தனையோ ஆபரேட்டிங் ஓப்பன் ஒரு ப்ராஜெக்ட் அது வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஏகப்பட்ட டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்போ ரெட் ஹார்ட் அதில் பண்ணல அப்படின்னோடனே ஆனால் அந்த ரெட்ஹார்ட்லேருந்து அந்த விஷயத்தை எடுத்து அதில் சில விஷயத்தை சேர்த்து இவங்க வந்து இப்போ அதை ஸ்டோரேஜ் ஒரு ஆப்ரேட்டிங் debian debian வந்து ரொம்ப கம்யூனிட்டி ஓரியன்டா இருந்தது கொஞ்சம் கமர்ஷியல் சப்போர்ட் அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் அது இவங்களுடைய சிந்தனைகளை சேர்த்தாங்க பெரிய அளவில் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க கிடைக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரா ஒரு பெரிய இயக்கமா இந்த ஃப்ரீ சாப்ட்வேர் மூவ்மெண்ட் அரவிங்கத்துக்கு அப்போ இந்த நாம பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேரோ இந்த மாதிரி ฟรี சாஃப்ட் நம்ம ஃபயர்பாக்ஸ் பிரவுசர் பயன்படுத்தோம் ஓபன் ஆபீஸ் அதிகம் பயன்படுத்திக்கலாம் வேற ஏதாவது சாஃப்ட்வேர் ฟรี சாஃப்ட்னிங் பயன்படுத்தீங்களா விண்டோஸ்ல ஜிமெயில் ஜிமெயில் ฟรี சாஃப்ட் கரெக்டா ஜிமெயில் ฟรี சாஃப்ட் கரெக்டா ஃபயர்பாக்ஸ் ฟรี ஃபயர்பாக்ஸே சே ஃபிரீ சாஃப்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இது எல்லாமே ฟรีதான் இருக்கு அவுட்லுக் கிடையாது ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கே தெரியாம நாம பயன்படுத்தக்கூடிய இந்த பொருளாதார நோக்கத்தில் நம்மளை மாதிரி ஒரு வளர்கிற ஒரு தேசத்துல ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் நாம பயன்படுத்த ஒரு சாதாரண ஒரு பள்ளி கொடுத்து ஒரு பத்து கம்ப்யூட்டர் ஒரு லெபாரேட்டரி வசதி செய்யணும் அப்படின்னா வெறும் சாதாரண ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் மைக்ரோசாஃப்ட் ஆபீஸும் ஒரு ஆன்டி வைரஸும் போடட்டும் அப்படின்னாலே ஒரு கம்ப்யூட்டருக்கு இருபதாயிரம் ரூபாய் கூட அப்ப பத்து கம்ப்யூட்டருக்கு நம்ம முறையா வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அதோட இல்லாம ஒரு படிக்கிற பசங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் வேணும்னு கத்துக்கிற பசங்க எப்படி ஒரு ஆர்கிடெக்சர் இன்ஜினியர் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில போய் பார்த்து அவங்க எப்படி வந்து அதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதை வந்து நயமா கத்து அவங்களுடைய அந்த அறிவுல வந்து வளர்றாங்களோ பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகளையும் கொடுக்கப்படும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து ஏன்னா சோர்ஸ் போட் கிடையாது ஆனா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தொடர்ந்து விட்டாங்கன்னா ஒரு system சிஸ்டமே எப்படி செஞ்சிருக்காங்க கத்துக்க முடியும் அப்போ கல்வி நிலையங்கள்ல கூட இன்னைக்கு வந்து அந்த அறிவு வந்து யாருக்கு கொடுக்க பண்ணுமோ அங்கேயே மூடப்பட்டிருக்கு ஆரம்பத்திலேயே சோ அப்போ யாருக்கு முக்கியமோ இல்லையோ நம்முடைய கல்வி நிறுவனங்கள் கட்டாயமா அவங்க வந்து கரெக்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை அவங்களை பயன்படுத்த என்கரேஜ் பண்ண வேண்டியது ஒரு திட்டம் MIT எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை பத்தின நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல கூட லாபி பண்ணி அவங்களுடைய பாடத்திட்டத்தை தான் சேர்த்திருக்காங்க நீங்க வந்து அவங்க டூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து revolution revolution white அனுபவிக்கணும் அதனால நம்மளுடைய அந்த பால் தேவை வந்து நமக்கு பூர்த்தி ஆச்சு அதனால அதன்மை புரட்சின்னு சொன்னோம் அதே மாதிரி நம்மளுடைய பசியை வந்து நம்மளால போக முடிஞ்சது அதனால வந்து அதை கிடையாது ஏன்னா வாட் இஸ் நாட் ஐடி எங்கேயோ நடக்கிற ரெவல்யூஷனுக்கு இங்க உட்காந்து கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் வசதியும் ஒன்று வந்துட்டதுனால கமிட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இது இந்தியா வந்து இந்த தொழில்நுட்பம் தாய்மொழி தமிழ்ல இருக்கணும் சொல்லாம தெரியற ஒரு விஷயம் சொல்லி தெரியணும் கிடையாது அதனால இந்த விஷயங்கள்லாம் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபூன் டூ அதை வேணா அவங்களுக்கு என்ன எய்ம்னு சொன்னாக்க எங்களுடைய மாற்றத்தை உருவாக்குறது இல்லை மக்கள் தங்களை தாங்களே பார்த்துக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேரணும் தெரியும் அதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்போ அதை மாத்தணும்னா ஏற்பட்ட சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வழி வேணும் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு தமிழ் குழுமத்தை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம் இப்போ பல இடங்கள்ல போய் அதை பத்தி அதை ஒவ்வொரு ரிலீஸ் பொழுதும் அதை பத்தி அறிமுகப்படுத்தி தமிழிலேயே கையேடுகள்லாம் தயாரிச்சு தமிழ்ல ஒழி பெயர்ந்து இந்த இடைமுகப்புகள் இன்டர்பேஸ் சொல்றோம் இல்லைங்களா எங்க ஸ்டார் மின் அது தொடங்க அப்படி வரும் இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு வேலைகள் ஏன்னா எல்லாருக்கும் ஆங்கிலம் போய் சேரலாருக்கும் ஆங்கிலம் போய் சேர்ந்துதான் தொழில்நுட்பம் போய் சேரணும்னா அதுவும் எத்தனை தலைமுறை ஆகும் தெரியல அதனால தமிழிலேயே அந்த தொழில்நுட்பம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான மேனுவல் எழுதுறது அந்த அடுத்தது வந்து இப்போ நமக்கு ஸ்பெல் செக் ஆட்டோமேட்டிக்கா வருது எழுதிப்பழையெல்லாம் திருத்த முடியுது அந்த மாதிரி இந்த மாதிரியான மென்பொருள்கள் எல்லாம் வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த மூன்று தமிழ் குழுமம் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேரணும் அப்படின்னா அதனுடைய பிதாபகர இருக்கக்கூடிய ரிச்சர்ட் எம் ஸ்டால்மன் அவருடைய அந்த புத்தகம் அதுதான் அடிப்படையா இருக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயத்துக்கு எல்லாம் விஷயம் இல்ல ஏன்னா எழுபதுகள்ல நம்ம நாட்டுல யாவரப் மாம்போதூர் கைப்பிடி எல்லாம் சொல்லி பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய விஷயங்கள்டா இருந்தாலும் இன்னைக்கு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதாவது சம்பந்தம் இல்லாத ஒரு மூணு விஷயத்தை வந்து போத்து அதுக்கு வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு பேர் கொடுத்து அதை வந்து இன்னைக்கு ப்ரொமோட் பண்றாங்க காபிரைட்டுக்கும் பேட்டண்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த மாதிரி ட்ரேட் மார்க்கும் காப்பிரைட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது ட்ரேட் மார்க்னா நம்ம வாங்குற பொருள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக உதவக்கூடிய ஒரு விஷயம் காபி எழுதப்படுற எதுவுமே வந்து காப்பி ரைட் என்னுடைய காபிரைட் அதுக்கு அதுல வந்து இன்டெலக்சுவல் போறதுக்கு வேலையே கிடையாது நான் கவனப்பிரவா எதாவது கிரிக்கினா கூட அது எனக்கு அதுல வந்து வேற ஒன்னும் அதுல வேலையும் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த காப்பி ரைட்ல நான் ஏதாவது கிரிக்கிட்டேன்னா அது என்னுடைய செவ்வளா அது வந்து எனக்கு பிரேமினா இன்டெலெக்சுவலிசம் எதுமே இங்க இல்லை. யாராவது ஒரு வேலைக்குப் போயிட்டு தன்னுடைய இப்போ அ என்ன கூகுள் அப்படினா அது சர்ச் இன்ஜின் அப்படினா அதுக்கு வந்து ட்ரேட்மார்க் தருவாங்க. அதாவது when a name gets associated with the trade it is involving then it gets a trademark. கேக்குற கூட மஃபாய் கூட ட்ரேட்மார்க் தர்றது. மஃபாய்னா அது மேனேஜ்மென்ட் கன்சல்டன்சி டேக் மார்க்கிங் பண்ணிட்டாங்க. சோ அப்போ ட்ரேட் மார்க்கிங் அப்படிங்கிறது நாம வாங்குற பொருள் இல்ல நாம கேக்குற சர்வீஸை கொடுக்க கூடியவங்க அங்கீகாரத்தை தன்னுடைய உழைப்பினால் ஏற்படுத்தினாங்க முன்னேறணும் சிந்தனைகளை வளர்க்கணும் சிந்திக்க வைக்கிறவங்களை வளர்க்கணும் ஆக்கூர்வ சிந்திக்க வைக்கிறவங்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அவங்களுடைய எடுத்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு அவங்களுக்கே தருவோம் ஒரு இருபது வருஷம் அதுமே வந்து யாரோ சில கம்பெனிகளையோ இல்ல தனியார் ஒரு இண்டிவிஜுவலோ வளர்த்து விடுறது காரணம் கிடையாது ஆக்கூர் ஊக்குவிக்க மாறி இது வந்து ஏதோ காசு சம்பாதிக்க கூடிய ஒரு விஷயம் இந்த சிந்தனையை வந்து வேற யாராவது பயன்படுத்தினா போடக்கூடிய ஒரு விஷயம் இப்படிங்கிற அளவுக்கு அது போயிட்டு அப்போ இப்படி சம்பந்தம் இல்லாத ஒரு மூணு விஷயத்தை செஞ்சா கூடன்னு அதுக்கப்புறமா ஒரு இன்னைக்கு இந்தியாவில் ஐரோப்பால இருந்து இதை இது கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க மூணு வருஷம் முன்னாடி அப்படி மேற்கொண்ட முயற்சிகளை வந்து இப்போ சாப்ட்வேர் அதுல சாப்ட்வேர் உயிரற்ற உடல் உடல் உயிர் சாப்ட்வேர் ஹார்ட்வேரும் சேர்ந்துதான் வரும் ஹார்ட்வேர் அப்படிங்கும்போது அப்படி அது மூலியமா இந்தியாவில பேட்டன் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு அதுக்கு அகைன்ஸ்டாவும் ஆகணும் அப்படின்னா அவனா ஏதோ திரை மறைவுல அந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் அவனால சஸ்டைன் பண்ண முடியும் அதை வந்து ஒரு உளவலான அளவு எடுத்துட்டு போகும் போது இது ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன் இப்படி ஒரு ப்ராடக்ட் அவனால கொண்டு வர முடியாது எனக்கு அப்பம் கட்டினா நீ வந்து அந்த வந்து எதிர்த்து போயிட்டு இருக்கு நிறைய நிறைய விஷயங்கள் நடந்து தொழில் ரீதியாகவும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் ஈடுபாடு கிடைச்சிருக்கு அந்த பேங்க் ப்ராஜெக்ட் இருக்கேன் அவங்களுடைய தொழில்நுட்பத்தை சார்ந்த ஒரு விஷயம் அது மாற்றக்கூடிய விஷயங்கள்ல மாத்துவோம் மாத்த முடியலன்னா மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை சேர்ந்து ஏற்படுத்துவோம் டேலிக்கு மாற்று கிடையாது நீங்க தெரியல ஆனா டேலியும் மைக்ரோசாஃப்ட் எந்த ரீசனுக்காக ஒதுக்கப்படணுமோ அதே காரணத்துக்காக ஒதுக்கப்படக்கூடிய ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு மென்பொருள் ஒன்னும் தரணும் இல்லைன்னா நாம அதுக்கு மாற்றம் ஏதாவது எழுதணும் சோர்ஸ் கோட் தரக்கூடிய ஒரு மாற்று அப்போ இந்த மாதிரியான முயற்சிகள் ஏற்கனவே நிறைய விஷயம் இருக்கு அது தெரியாம இருக்கு அப்போ உங்களுக்கு அந்த சேவைகள் வேணும்னா அதே தரத்துக்கான முயற்சி இல்லாத விஷயங்கள்னா ஏன்னா சாப்ட்வேர் ஓப்பன் எல்லாரும் உருவாகக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வசதிவேர் பொறுப்பு யார் இல்லக்காக எல்லாருடைய அப்படிங்கிறது இந்த வசதி இந்த இதுல இல்லையே நான் நீங்க வந்து தத்து எடுத்துக்கோங்க அவங்க மூலயமா அதை வந்து நீங்க செய்யலாம் புரியுதா அப்போ இந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் மொழிபெயர்ப்பு வேலைகள்லாம் தொடர்ச்சியா நடந்து வந்துட்டு இருக்கு முன்னாடி தொய்வோட கொஞ்சம் மொழிபெயர்ப்பு வேலைகள்லாம் கிட்டத்தட்ட தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அதுல வந்து அந்த பிழைகளை பார்த்து இல்ல மொழிபெயர்ப்பாளர்கள் பயன்படுத்தி மொழிபெயர்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க ஆஹ் தவிர இந்த ஸ்பெயல் சக்கரெல்லாம் அப்படின்னு தமிழ் அறிவு தமிழ் அந்த தமிழ் அறிவு இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள் இந்த விதிகளை ஏற்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மென்பொருளை உருவாக்கக்கூடிய அதில் உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த மாதிரி தேவைப்படுறாங்க இப்படி நிறைய விஷயத்துல உதவிகள் தேவை தேவை இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு சோசியல் மூமெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான தேவைகள் இருக்கு